மேவச்சமேவியம் மேவெவோ வி யகோ வம்ச ரிஷிபோ மஹோருவரி பிரானோவ் வாமஸ்மி சச்சிதானந்தூ கிருஷ்ணயிண நமோ வேயிசிணே கிருஷ்ணாயலோக்கேஜாஸே முனி சகூ புருஷோத்தமசிரே நோசிரநன்மராதி பவித்தம் ய மங்கள மனூத்தோவியிதா அப்படிங்கிற பகுதியிலருந்து படிக்கணும் அோோல் காமமய ஏவம் புருஷா சமோவ் திருக்கம் திசம்பிய கிரிய கச்சித் திருஷ்ணே கச்சித் எத்யி குரு தே கர்ம தத்தாசேஷ்டிதம் ஆச்சாரியர் தெய்வத்தம் தேவதான பூதானாம் யோகிய பிதாங்கிறதுக்கு விஸ்தாரமாக அர்த்தம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இருப்பது ஒரே வஸ்து பிரம்மன் மாத்திர்தான் ரெண்டாவது வஸ்து கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக இங்கே சித்தாந்தம் பண்ணுறார் ஏற்கனவே பெரியோர்களால் பண்ணப்பட்ட சித்தாந்தத்தை விஸ்தாரமாக விளக்கி அழகாக பிரசன் பண்ணுறார் ஆதிசங்கரர் இதில் ஒரு முக்கியமான விச்சாரம் பண்ணுறார் அதாவது பிரம்ம ஜானமேவோ மோட்சசாதனம் பிரம்ம ஜானம்னால் என்னென்னா ஜீவாத்மா பரமாத்மாதாங்கிற ஜானம் அகம் பிர அஸ்மி சாதாரணமாக பிரம்ம ஜானம்னு சொன்னால் என்ன பிரம்ம ஜானம் ஞானம்னா அறிவு ஏ ஞானத்துக்கு எத்தனையோ ஆப்ஜெக்ட் இருக்குது எதை பற்றி வேணாலும் தெரிஞ்சுக்கலாம் கடக்ஞானம் பட்டக் ஞானம் விரக்ஷானம் எதை பற்றின அறிவும் அறிவு தான் அந்தந்த பொருளை இப்போ கட்டிடத்தை பற்றின ஞானம்னா மட்டஞானம் புஸ்தகத்தை பற்றி தெரிஞ்சால் புஸ்தகானம் மனுஷிய ஜானம் ப்போ ஞானத்துக்கு அறிவுக்கு ஒரு பொருள் இருக்குது அது எதை பற்றின அறிவு அப்படிங்கிறது கேள்வி அறிவுக்கு இருக்கிற பொருள் என்னது அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல பிரம்மன் பிரம்மன் தான் அறிவுக்கு பொருள் அந்த பிரம்மன்னா என் என்னதுன்னா வேதம் சொல்கிறது சத்தியம் ஜானம் அனந்தம் பிரம்ம பிரம்மத்துக்கு லக்ஷணம் சொல்கிறது ஆ லக்ஷணப் பிரமாணாபியாம் வஸ்து சித்திஹி ஒரு லக்ஷணம் எது இது எது சொல்லுகிறதுன்னு தெரியணும் அதுக்கு லக்ஷணம்னு தெரியணும் ஆகவே பிரம்மனுக்கு லக்ஷணம் ப்யூர் எக்ஸிஸ்டன்ஸ் தூய இருப்பு ப்யூர் கான்ஷியஸ்னஸ் தூய உணர்வு தூய பேரின்பம் ப்யூர் ஆனந்தா அதுதான் பிரம்மன் நேற்றைக்கு ஒரு ஒரு வகுப்பில் சொல்லியிருக்கோமே அதாவது அக்னியோட உஷ்ணமும் பிரகாசமும் அக்னியோட குணம் கிடையாது அக்னியோட ஸ்வரூபம் நேச்சர் இப்போ நான் வந்து உணர்வாக இருக்கிறேன் என்பது நேச்சர் நான் நல்லவனாக இருக்கேனா கெட்டவனாக இருக்கேங்கிறது குணம் நல்லவனாகவும் இருக்கலாம் கெட்டவனாகவும் இருக்கலாம் அது குணம் பிராமணனுங்கிறது குணம் அது டியூட்டினாலே ஏற்பட்டப்பட்டது சன்னியாசிங்கிறது ஒரு குணம் மனுஷன்கிறதே ஒரு குணம் ஈவன் ஜீவத்வமே கல்பித்தம் ஆக இப்படி இருக்கும்போது பிரம்மஜானம்னு சொன்னால் தூய இருப்பு தூய உணர்வு தூய இன்பம் இந்த தூய இருப்பு தூய இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் சரியாக ஞாபகம் இருக்கணும் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் பியூர் கான்ஷியஸ்னஸ் நடுப்புற க்ளாஸுக்கு வர்றவங்களுக்குலாம் புரியாது ஏற்கனவே ஆரம்பத்துலேருந்து பொறுமையாக கேட்டுருக்குறவங்களுக்கு தான் தெரியும் ஆஹா பிரம்மன் பிரம்மனை பற்றின நாலெட்ஜ் இது சாஸ்திரத்துலேருந்து தான் வரணும் தானாக உட்காந்து தியானத்துல எல்லாம் வராது பண்ணினதுக்கு தெ தெரிஞ்சதுக்கு அப்புறம் தியானம் பண்ணலாம் ஆஹா அகம் ஜீவோஸ்மி அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் குரு சாஸ்திரத்தினுடைய உபதேசத்தினால்தான் நமக்கு கிடைக்கிறது எப்படி பள்ளிக்கூடத்தில் போய் ஒருத்தன் ஃபிசிக்ஸை பற்றின நாலெட்ஜை டீச்சர் சொல்லி தெரிஞ்சுக்கிறானோ கெமிஸ்ட்ரியை பற்றி நான் நாலெட்ஜை டீச்சர் சொல்லி தெரிஞ்சுக்கிறானோ அதே மாதிரி நான் யாருங்கிற உண்மையை பற்றியும் அதுக்குள்ள சாஸ்திரத்தை அதுக்குள்ளே குரு சொல்லித்தான் தெரிஞ்சுக்கிறோம் இது என்னமோ பெருசாக நாம் நினச்சிக்கக்கூடாது ஃபிசிக்ஸ் மாதிரி இல்லை அப்படின்லாம் நினைக்கக்கூடாது ஃபிசிக்ஸ் மாதிரி தான் ஃபிசிக்ஸோட ஆப்ஜெக்ட் ஃபிசிக்ஸில் வந்து ஃபிசிக்ஸ் நாலட்ஜுக்கு ஃபிசிக்ஸ் தான் சப்ஜெக்ட் இங்கே ஆத்ம ஆத்மா தான் சப்ஜெக்ட் இதையும் ஒரு டீச்சர் சொல்லித்தான் ஆகணும் அதை பற்றி சொல்லித்தர புஸ்தகங்களும் இருக்குது இது தானா தானாக வர்றதுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பிரமே அசம்பிரதாயம் ஆகையினால பிரம்ம ஜானம் தெய்வத்தம் தேவதா நாஞ்ச அப்படிங்கிறத சங்கராச்சாரியார் பிரம்மம் ஒன்று தான் எல்லா தெய்வத்துக்கும் தேவதைகளுக்கெல்லாம் அதிஷ்டானம் ஒன்று தான் சொல்லி இந்த இடத்துல அத்வைத்தத்தை ரொம்ப தார்டியமாக ஸ்தாபனம் பண்ணுறார் அப்படி பண்ணுறபோது இங்கே என்ன சொல்கிறார் அவர்களுக்கு இந்த பூர்வபட்ச கேள்விகளுக்காக பதில் சொல்கிற போது சித்த விஷயத்தினாலே சித்த விஷயம் பிரம்மன் சித்த விஷயங்கிறார் பிரம்மம் வந்து சாத்திய விஷயம் இல்லை சாத்திய விஷயத்துக்கு கர்மா வேணும் அவர்களை இங்கே நடக்கக்கூடிய இப்போ நம்ம படிச்சுட்டுருக்கிற ஆர்கியூமெண்ட் என்னென்னா வேதத்தில் சொல்லியிருக்கிற எந்த ஒரு சென்டென்ஸ் நாலெட்ஜை கொடுக்கக்கூடிய எல் வேதம்தான் நமக்கு நாலெட்ஜை கொடுக்கறது நாலெட்ஜைை கொ கொடுக்குற வேதம் முழுக்க என்னவாக இருக்குதுன்னா சென்டென்சஸ்ஸாக இருக்குது எல்லா வாக்கியங்களாக இருக்குது அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் மீனிங் இருக்குது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அவள் எல்லாத்துக்கும் வாக்கியங்கள்லாம் இருக்கு வாக்கியத்துக்கெல்லாம் வாக்கியார்த்தம் இருக்குது அந்த வாக்கியங்கள்லாம் என்னவாக இருக்குதுன்னா வேர்ட்ஸாக இருக்குது சொற்களாக இருக்குது சொற்கள்லாம் எழுத்துக்களாக இருக்குது இப்படி தான் சொல்லணும் எழுத்துக்கள்லாம் சேர்ந்ததுதான் சொற்கள் சொற்கள்லாம் சேர்ந்தது தான் வாக்கியம் இப்போ இந்த வாக்கியத்துலேருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது நாலெட்ஜு கிடைக்கிறது இப்போது இப்போ வேதம் வந்து சொல்லுகிறது தொம் ஜிவோ சி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது நீ ஜீவனாக இருக்கிறாய் உடலுக்கு அப்பாற்பட்ட உயிராக நீ இருக்கிறாய் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் இந்த வார்த்தைக்கு அது இது இது சித்தம் நான்கிறது இருக்கேன் இருக்கிற என்ன பார்த்து சொல்கிறது நான் சாத்திய வஸ்தும் இல்லை நான் தான் வேண சாதகனாக இருக்கலாமே தவிர சாதகன் நித்திய சித்தன் புரிஞ்சுக்கோங்க நான் வந்து வாழ்க்கை இங்கேருந்து காசிக்கு போகணும்னு நினைக்கிறேன் இந்த நான்கிறதை அடைய வேண்டியதில்லை நான்கிறது ஏற்கனவே இருக்குது நான் காசிக்கு போகணும் அப்படிங்கிறது காசி என்ன அடையப்பட வேண்டிய வஸ்து சரி காசியை அடையணும்னா நான் என்ன பண்ணணும் ஒன்றும் நடந்து போகணும் இல்லாட்டி சைக்கிளில் போகணும் இல்லாட்டி ஸ்கூட்டரில் போகணும் ஏதோ ஒரு வாகனத்தில் போகணும் இல்லாட்டி ப்ளெயினில் போகணும் ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும் ஆப்திகின்னு பேர் சாஸ்திரத்துல பேர் ஆப்பியம் ஆப்பியம்னால் நான் அடையணும் போய் அதுக்கு கர்மா வேணும் ஒரு ஆக்ஷன் வேணும் அந்த ஆக்ஷன் லௌக்கிகமாக இருக்கலாம் வைதிகமாக இருக்கலாம் செயல் ரொம்ப டி இது ரொம்ப கவனமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஆனால் நான் இருக்கிறேங்கிறது வந்து வேதம் வந்து நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேதம் வேண்டாம் நான் என்னவாக இருக்கிறேங்கிறது தான் எனக்கு வேதம் வேணும் நான் இருக்கிறேங்கிறதுக்கு எனக்கு ஆல்ரெடி நான் இருக்கேங்கிற நாலெட்ஜ் எனக்கு இருக்குது நான் என்னவாக இருக்கேன் நான் என்னதுக்கு திடீர்னு வந் நான் இங்கே எதுக்கு வந்தேன் எதுக்கு இந்த வாழ்க்கை எனக்கு வந்திருக்கு இந்த வாழ்க்கை முடிய போகிறது ஏன் முடிய போகிறது இந்த கேள்விக்கு எனக்கு தெரியல பதில் நான் அஜானியாக இருக்கேன் அந்த விஷயத்தில் அப்போ வேதம் வந்து சாஸ்திரம் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேங்கிறது அப்போ நாம் அதை சென் அதில் வைக்கணும் அப்போ வேதம் சொல்கிறது நீ ஜீவனாக இருக்கேங்கிறது ஜீவனாக இருக்கேங்கிறது அடைய வேண்டிய விஷயம் இல்லை என்னை பற்றி எனக்கு இருக்கிற ஒப்பீனியனை நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் நான் உடம்பு இல்லை உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவன் அப்படின்னு என்னை பற்றின அபிப்பிராயத்தை என்னை பற்றி எனக்கு இருக்கிற நாலெட்ஜை சரி பண்ணி கொடுக்குறது வேதம் அப்போ என்ன சொல்கிறது நீ வந்து இந்த மாதிரி நிறைய உடம்பு அதெல்லாம் அடுத்ததெல்லாம் விஷயங்கள்லாம் நீ வந்து ஏற்கனவே நிறைய உடம்புக்குள்ளே இருந்த இப்போ இந்த உடம்புக்குள்ளே இருக்க இந்த உடம்புலேயும் உனக்கு குழந்தை வயசாகிண்டே போயிடுது இந்த உடம்புக்கு மாறிட்டே மாற்றம் இருக்குது ஓ மனசு மாறின்னு இருக்கு ஆனால் நீ மாறாமல் இருக்கிறாய் அது எனக்கு புரியுது வேதம் என்னை பற்றி எனக்கு சொல்கிற விஷயமெல்லாம் அப்போவே எனக்கு புரியுறது எனக்கு அப்புறம் போய் புரியறது இல்லை வேதம் வந்து சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் சொல்லி கொடுக்குற முறைப்படி சொல்லி கொடுத்தா சீஷனுக்கு சிஷ்யனுக்கு அப்போவே புரியும் அது நீ இருக்கியா இல்லையா இருக்கே கேட்குறாரு நீ வந்து உடம்பாக இருக்கியா உடம்புக்குள்ளே இருக்கியா இன்னும் உடம்புக்குள்ளே இருக்கேன்னா நான் எப்படி இருக்கேன்னு அது அப்புறம் பார்ப்போம் உடம்புக்குள்ளே இருந்தால் இன்னும் எல்லாத்தையும் ஃபார்மாக பார்த்து பார்த்து பழக்கம் எல்லாத்தையும் எனக்கு இந்த ஹேபிட் என்னென்னா ஏதாவது ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அது இந்திரியங்களுக்கு விஷயமாக இருக்கணும் நம்ம என்ன சொல்கிறோம் இந்திரியங்களை யூஸ் பண்ணுற நீ இந்திரியங்களுக்கு விஷயமே இல்லையாப்பா யு ஆர் யூஸிங் சென்ஸ் ஆர்கன்ஸ் யூஆர் நாட் சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே இது புரியுமா புரியாதா கொஞ்சம் காமன் நார்மல் சென்ஸு புத்தி இருக்கிறவனுக்கு இன்டெலக்ட் இருக்கிறவனுக்கு புரியுமா புரியாதா புரிஞ்சுதான் ஆணும் இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் இந்த வாக்கியத்துக்கு இது சித்த விஷயம்னு பேர் நான் இருக்கிறேங்கிறது சித்த விஷயம் நான் என்னவாக இருக்கிறேங்கிறது சாஸ்திரம் தான் எனக்கு சொல்லித்தருது ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனா நீ இனிமே இந்த சரீரம் எடுக்காமல் இல்லை உனக்கு பெட்டர் பாடி கிடைக்கணும்னா அப்படி அடுத்த ஆரம்பம் இப்போ நீ என்னவாக இருக்கேன்னு கேட்டால் உடம்புல இருக்கேன் சரி ஒத்துக்கிறேன் இந்த உடம்புக்குள்ளே இருக்கேன் கொஞ்சம் நீங்கள் சொல்கிறது லாஜிக்கலாக இருக்குது எப்படி வீட்டுக்குள்ளே ஒரு மனுஷன் வாழ்கிறானோ அப்படி உடம்புக்குள்ளே ஒரு ஒன்று வாழ்ந்துட்டுருக்கு அதை நீ அது கண்ணுக்கு தெரியாது அதுக்கு ஃபார்ம் கிடையாது அதுக்கு வந்து என்னது உறுப்புகள் கிடையாது அதுக்கெல்லாம் பார்ட்டெல்லாம் கிடையாது எனக்கு இந்த பாடிக்கு வேணால் கையை காலெல்லாம் இருக்கலாம் இந்த பாடிக்குள்ளே இருக்கிற இந்த கான்சியஸ் பீங் லைஃப் இதுக்கு வந்து கை காலு கண்ணு மூக்கு காதெல்லாம் கிடையாது ஆனால் அப்படி இல்லாமல் ஒன்று இருக்க முடியுங்கிறது வேதம் சொல்கிற போது புரியறது தூங்குற போது நீ இருக்கு இப்படியெல்லாம் சொல்கிற போது இந்த சித்த இதுக்கு பேரு சாஸ்திரத்தில் சித்த போதக வாக்கியம்னு பேர் இருக்கிறதே சொல்கிறது அதுக்கு பேர் தான் ஞாபகம்னு பேர் ம் ரெண்டு விதம் சாத்திய ஜாபகம் சித்தஞாபகம் இதுக்கெல்லாம் வேதத்தில் ஊரிண்டே இருக்கணும் இல்லாட்டியும் இதெல்லாம் புரியாது எல்லாம் ஃபுல்லாஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெண்டு சொல்லியிருக்கேன் ஒரு வகுப்பில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சாஸ்திர வாக்கியங்களை ஞாபகம் சோதகம்னு ரெண்டாக பிரிக்கிறோம் ஞாபகம் சோதகம்னு பிரிக்கிறோம் இப்போது நீ வந்து உடம்புக்குள்ளே ஜீவனாக இருக்கிறாய் அப்படிங்கிறது ஞாபகம் நீ இந்த உடம்புக்குள்ள நிம்மதியாக வாழணும்னா நீ பொய் பேசக்கூடாது சோதகம் சத்தியம்வதர்மஞ்சர இப்போ நீ இந்த உடம்புக்குள்ள வாழணும்னா ஒழுங்காக நிம்மதியாக வாழணும்னா சத்தியம்வத தர்மஞ்சர இதெல்லாம் பண்ணும் உனக்கு என்ன கடமை கொடுக்கப்பட்டிருக்கோ அதை ஒழுங்காச் செய் அப்போ அது அதுக்கு பேர் சோதகம்னு பேர் கர்ம போதகம்னு பேர் நீ இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது விதி நிஷேதம் டோன்ஸ் எல்லாம் ஆக்ஷன் வேலை செய்யாமல் இருக்கிறது ஒரு ஆக்ஷன் இல்லை வேலை செய்யாமல் இருக்கிறது வேலை செய்யாமல் இருக்கிற அந்த இதெல்லாம் ரொம்ப நான் ஆழமாக எனக்கு என் புத்தி அப்படி போயிடும் சொல்லியே பழக்கம் சிம்பிளாக மேலிருந்த வரையாக கூட சொல்லலாம் அப்படி சொன்னால் உங்களுக்கு சரியா சொன்னேன்னா இல்லையாங்கிற சந்தை எனக்கு வந்துடும் புரிஞ்சுக்கோங்க அப்போ இதெல்லாம் இதெல்லாம் ஆதிசங்கர் கூட சொல்லலை இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி நானே கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் சொல்கிறேன் சிலதெல்லாம் ஆனால் அதெல்லாம் விரோதம் கிடையாது சாஸ்திரத்துக்கு அபி தான் சொல்கிறோம் அவங்க ஆதிசங்கருக்கு முன்னால் இருக்கிற பண்டிட்ஸ் எல்லாம் வேறு அந்த பண்டிட்ஸுக்கு ஆல்ரெடி ஜீவ புத்தியெல்லாம் இருக்குது அவங்களுக்கெலாம் ஜீவ புத்தி இருக்குது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வேதத்தில் எல்லா சென்டென்ஸும் எத்தனை சென்டென்ஸு சொன்னாலும் சரி எல்லாம் ஏதோ ஒரு ரிச்சுவலுக்குத்தான் முக்கியத்துவமே தவிர ஒரு இருக்கிற விஷயத்தை சொல்கிறதுல தாற்பயம் கிடையாது எந்த எந்த ஒரு சித்த வாதக வாக்கியமாக இருந்தாலும் அந்த சித்த போதகத்தை ஒரு சாத்திய கர்மாவை சொல்லித்தான் ஆகணும் இப்போ சொர்க்கம் இருக்கிறது அது சித்தம் சொர்க்கம் இருக்கிறது ஆனால் சொர்க்கம் இருக்கிறதுன்னு தெரிஞ்சால் போகாது சொர்க்கத்தை அடைவதற்கு நீ இந்த பூஜையை ஹோமத்தை செய்ய வேண்டும் அப்புறம் நீ இந்த உடம்பை விட்டு கிளம்பி போன பிறகு அந்த சொர்க்கத்தில் போய் வாழ்கிறதுக்கு உனக்கு இன்னொரு பாடி கிடைக்கும் அந்த உடம்புக்குள்ளே இருந்து நீ இதை அனுபவிப்பே அதை நீ அனுபவிக்கணும்னு சொன்னால் இங்கே நீ இந்த கர்மாவை பண்ணணும் ஆகா ஜீவன் இருக்கிறான்ங்கிறது சித்த வாக்கியம் சொர்க்கம் இருக்கிறதுங்கிறதும் சித்த வாக்கியம் ஆனால் இந்த ஜீவன் சொர்க்கத்தை அடையறத்துக்கு இந்த கர்மாவை பண்ணணுங்கிறதுல தான் தாத்பரியம் ஆகவே இந்த சித்த வாக்கியத்தினால் ஒரு மனுஷனுக்கு மோ நான் இருக்கேனுங்கிற தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு நிம்மதி எப்படி கிடைக்கும் நீ இருக்கேங்கிறது தெரிஞ்சினா மாத்திரம் இல்லைப்பா நீ ஆனந்தமாக இருக்கே அது எப்படி நான் ஆனந்தமாக இருக்கேன் சொல்லிக் கொடுக்குறேன் கேளு அப்படி தெரிஞ்சுட்டாலே போரும் நீ ஒரு கர்மாவும் பண்ண வேண்டாம் அதனால தான் சந்யாசம் இருக்கு சங்கராச்சாரியார் பிருகதாரண்ய கோப நிஷத்தில் ஒரு போர்ஷனில் சன்னியாச பாஷ்யம்னு ஒரு போர்ஷன் இருக்கு பெரிய சந்யாச பாஷ்யம் சன்னியாச பாஷ்யத்தில் சன்னியாசத்தை சித்தாந்தம் பண்ணுவார் அதன சொல்லுவார் எனக்கு வேகா ஞாபம் இருக்குது சொல்கிறேன் அதாவது மோட்சத்துக்கு சாதனம் ஞானம் கர்மா இல்லை கர்மா இல்லாததுனால் கர்மா கிடையாது கிரகஸ்தாசிரமம் முழுக்க கர்ம மயம் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து கர்மா பண்ணி மோட்சத்தை அடைய முடியாது எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் ான் வேணும் ஆனால் எப்போ கர்மாவனால மோக்ம் அடைய முடியாதோ எப்போ ஞானத்தினால்தான் மோக்ஷம் அடைய முடியும்னு தீர்மானம் ஆகிறதோ அப்போ கர்மாவோடு இருக்கிற கிரகஸ்தாசிரமம் என்னத்துக்கு சன்னியாசம் வாங்கிவர் சன்னியாசத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் அதுக்கு பேரே அந்த போர்ஷனுக்கு பேரே சன்னியாச பாஷ்யம் நிறைய இருக்கும் கட பாஷ்யம்னு இருக்கும் ஒரு ஒரு போர்ஷனுக்கு ஒரு ஒரு பாஷ்யம்னு பேர் வைப்போம் அதோடு இந்த சந்யாசத்தை வந்து ஸ்தாபனம் பண்ணுறது அவ்வளோ அழகு லாஜிக்காக அது வந்து சாஸ்திர வாக்கியம் ஸ்ருத்தி யுக்தி அனுபவங்களெல்லாம் வச்சுட்டு சன்னியாசத்தை அழகாக சித்தாந்தம் எஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிடுவார் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது ஏன்னால் நம்ம எல்லோரும் வேதத்தை தான் சரணாகிருதி பண்ணியிருக்கோம் ஏன்னா வேதம் வந்து என் வாழ்க்கையில் எனக்கு சாந்தியை கொடுக்கும் எனக்கு வந்து கன்ஃப்யூஷன் கான்ஃப்ளிக்லெஸ் லைஃப் ஸ்டைலை எனக்கு கொடுக்கறது அதுதான் என்னோடய புத்தியை நம்பி வாழ முடியாது என் புத்தியை வந்து இன்றைக்கி ஒன்று சரிங்கும் நாளைக்கு ஒன்று சரிங்க என்னை மாற்றி மாற்றி என்னை குழப்பி கடைசியில் என் வாழ்க்கையில் நான் வந்து ஒன்று என்னத்தையும் பண்ண மாதிரி இல்லை அப்படிங்கிற ஃபீலிங் கூட செத்து போகணும் ஆனால் வேதம் இப்படி பண்ணாது வேதத்தை நீ டோ நீ வந்து பரிபூர்ண ஸ்ரத்தையை அதில் வச்சுட்டே உன்னோட உன்னோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வேதத்தை பரிபூர்ணமாக ஏற்றுண்டியானா வேதம் ஒவ்வொரு நாளும் உனக்கு மனசுக்கு சாந்தியை கொடுத்துண்டே இருக்கும் அதில் சந்தேகம் கிடையாது இதெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன் அவங்களுடைய பாஷை இப்போ சங்கராச்சாரர் என்ன ஆரம்பித்தார்னா சித்தார்த்தை எப்படி வேதஸ பிராமான்யம் ஏஷ்டவியம்னாரு அவங்க என்ன சொல்கிறார்கள் சித்த விஷயத்தினால ஒரு பிரயோஜனம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது சித்த அடையறத்துக்கான கர்மவ பண்ணின தான் பிரயோஜனம் சித்தத்தினால் சாத்திய விஷயம் பிரதி கிரியேவலம் தர்ம கத்தவியம் ஏதோ ஒரு பூஜை பண்ணு மனசினால் உபாசனையாவது பண்ணு இல்லாட்டி வார்த் வாயால் பாராயணமாவது பண்ணு இல்லாட்டி ஏதாவது ஹோமமாவது பண்ணு பூஜையாவது பண்ணு ஒரு ரிச்சுவலும் தேவையில்லை காய்க கர்மா வேண்டாம் வாச்சிக்க கர்மா வேண்டாம் மானச கர்மா வேண்டாம் காய்க வாச்சிக்க மானச கர்மா தியாகேனிக அமிரத்துவமான சுகுன்னு சொல்கிறது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை ஏதாவது ஒரு ரிச்சுவல் சொல் ஒரு சின்ன ரிச்சுவலாவது சொல்லு அப்படின்னு ரிச்சுவலுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிறவர் இருக்கிறது தெரிஞ்சிக்கிறது சென்ற வகுப்புலேயே சொன்னேன் சாத்தியம் சேத் இல்லை பரம் சேத் பிராப்தவியம் பரம் சேத் ஞாத்தவ்யம் அபரம் சேத் பிராப்தவியம் இது வந்து ஏற்கனவே கட்டோபனிஷத்தில் இருக்குது அதை நம்ம வேறு பாஷையும் சொல்லுவோம் சாத்தியம் சேத் கர்த்தவ்யம் சித்தம் சேத் ஞாத்தவியம் ஏற்கனவே இருக்கிறதா இருந்தால் அது தெரிஞ்சுட்டா போகிறோம் இல்லை அது அடையப்பட வேண்டியதாக இருந்தால் கர்மா பண்ணணும் நான் ஆனந்தமே வடிவானவன் உபனிஷத் சொல்கிற போது நான் என்னத்தை பண்ணுறது ஆனந்தத்தை அடையிறதுக்கு ஏதாவது வேணும்னா நீ ஆனந்தமாக இருக்கணும்னா வீட்டை கட்டணும் நீ ஆனந்தமாக இருக்கணும்னா உனக்கு பணம் வேணும் பணம் வேணும்னா பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீ வியாபாரம் பண்ணணும் இல்லாட்டி ஒரு தொழிலாவது யார்கிட்டையாவது உத்தியோகமாவது பார்க்கணும் இல்லாட்டி விவசாயமாவது பண்ணணும் ஆ நான் இருக்கணும்னு சொன்னால் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னா உபநிஷம் சொல்லி நீ ஏதாவது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சந்தோஷம் வர்றதுக்கு தானே பண்ணணும் சந்தோஷமாகவே இருந்துன்னு தான் என்னத்த பண்ணுறது அப்படின்னா அது தெரிய மாட்டேங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எஃபர்ட்டு போடும் பண்ணுறதுக்கு எஃபர்ட் போடாது நீ ஆனந்தமாக இருக்கேன்னு நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எஃபர்ட் போடணுமே தவிர நீ வந்து ஏதாவது ரிச்சுவலோ பண்ணுறதுக்கோ லௌக்கிக கர்மா விடுங்கோ வைதிக அது உபாசனாக கர்மா எந்த கர்மாவும் பண்ணுறதுக்கு நீ எஃபர்ட் போடாது ஓன்லி ஃபோக்கஸிங் ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் எப்படி புரிஞ்சிக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது அதில் நீ எஃபர்ட் போடும் ரிச்சுவல்லாம் எானசம் கர்மா வாச்சிக்கம் கர்மா காகம் கர்மா அதில் எஃபர்ட்டை யூஸ் பண்ணாது யூஸ் பண்ணால் பிரயோஜனம் கிடையாது ஆ கர்மத்தோட கர்மானு சொன்னால் ஏன் வச்சுங்கோ கர்மாங்கிறது வந்து ஆக்ஷன் ஆக்ஷனுங்கிறது வில்ஃபுல் ஆக்ஷன் எந்த வில்ஃபுல் ஆக்ஷன் இஸ் கால்டு கர்மா ஹ்தயம் துடிக்கிறது மூச்சு வந்துன்னு போயிட்டு இருக்கிறது அதெல்லாம் கர்மா வந்து என் கண்ட்ரோல் இல்லை அதில் என் வில்லு கிடையாது இப்போ நான் பேசுகிறது பேசாமல் இருக்கிறதுல என்னோடய வில் இருக்குது நீங்களும் கேட்குறது கேட்காமல் இருக்கிறதுல உங்கள் வில் இருக்குது ஹிரதயம் துடிக்கிறதுலாம் நம்ம வில் எங்கே இருக்குது அதையும் இதையும் கனெக்ட் பண்ணக்கூடாது அனிச்சை செயல்கள் இது நம்ம இச்சாபூர்வ கிரியா அதனால் அதை சொல்கிறார் ஆக உங்கள் மதத்திலே அப்படிலாம் கருத்துருக்கப்பா நீங்களே சித்த விஷயங்கள்லாம் சொல்லுகிறீர்கள் அப்படி இருக்கிற போது வேதத்தை அகம்பிரம் அஸ்மின்னு இப்போ சொல்கிற போது எனக்கு என்னதுக்கு ரிச்சுவல் சன்னியாசம் விடுவேன் கொடுமையாவது பூணலை தூக்கி ஏறின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அது ஒரு லெவலில் நான் சரியான கர்மாலாம் பண்ணுறேன்னா அந்த கர்மாவே என்னதுன்னா எல்லாருக்கும் நீ அதிருஷ்டசக்தியை வாங்கி கொடுக்குறதுக்கு நீ சன்னியாசியாக இருந்தாலும் உன்னோட மகிமையினால் உலகத்துக்கு நிறைய நன்மை நடக்கத்தான் செய்ய போகிறது நீ பிராமணனாக இருந்து சந்தியாவந்தனம் பண்ணி ஹோமங்கள் பண்ணி பூஜைகள்லாம் பண்ணி அதனால் உலகத்துக்கு க்ஷேமம் ஏற்படுறது உனக்கு க்ஷேமம் முக்கியம் இல்லை நீ மற்றவர்களுக்கு க்ஷேமத்துக்கு பிரார்த்தனை பண்ணால் உனக்கு க்ஷேமம் தானாக வரும் அப்படி தான் வேதங்கள்லாம் சொல்லியிருக்கு இல்லை இல்லை எனக்கு நான் பண்ணினால் எனக்கு நல்லதுன்னா உனக்கு நல்லதுங்கிறது செகண்ட்ரி அது பைப்ராடெக்ட் உலகத்துக்கு நல்லதான் மெயின் ப்ராடெக்ட் நான் இன்னொரு பாஷையில் சொல்வேன் நிறைய பேருக்கு வருத்தமாக இருக்கும் சந்தியாவந்தனம் பண்ணாத பிராமணன்லாம் சமூக துரோகிகள் சொன்னால் ஒத்துப்பிழா எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் வேர்டு உண்மை அதுதான் மற்றவனை சொல்லலை யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவன் பண்ணலன்னா இது நம்முடைய கடமை இல்லையா அந்த காலத்தில் பண்ணலன்னா ராஜா தண்டனை கொடுப்பான் இப்போ யார் கொடுப்பா பண்ணினால் தண்டனை கொடுப்பாங்கிற லெவலில் இருக்கு இப்போது நீங்கள் பண்ணுறது கூட தெரியப்படாது வெளியில் ஏன் பாவம் எங்கேயோ ஒரு பிராமணன் பாவம் மூலையை உட்காந்தவன் எண்பத்தஞ்சி வயசாச்சு கண்ணாடியை போட்டுகிட்டு பாவம் அது இப்போ புஸ்தி புஸ்தகமே பார்க்கறது இல்லை வேதம் சொல்லி கொடுத்துருக்கேன் அவரை போய் கண்ணாடி பிடுங்குறது குடைக்கிறது பூணூல் அறுக்கிறது அடிக்கிறது ராஜா பாதுகாக்க வேண்டாமா அண்ணா அவனோட சொல்ல மாட்டான் மீடியாவுக்கு எல்லாம் சொல்லவும் கூடாது ஆஹே இது எதுக்கு சொல்கிறோம்ண்ணா இதெல்லாம் இந்த எப்படி இருக்குது பாருங்க சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொல்கிறதும் அதே சாஸ்திரம்தான் சந்தியாவந்தனத்தினால் பூர்ணத்துவம் கிடையாது நீ ஒரு லெவலில் விட்டுருவோம் அடுத்தவங்க பண்ணட்டும் உன் உன் குழந்தைங்க உன் புழ அவ நீ மோட்சத்துக்கு வா பண்ணதெல்லாம் போகும் கர்மனா அமிரத்தம் நானசு ஆனால் ஒன்றும் வைராக்கியம் இல்லாமல் விட்டுவிடாது வைராக்கியம் இல்லாமல் ஏதோ சாஸ்திரம் சொல்லிக்கணும்னு விட்டுவிட்டான்னா இங்கே வந்து இருக்கிற சன்னியாசிக்கு எடுத்துகிட்டு போயிடுவான் அதுக்கு நீ பேசாமல் கருமா பண்ணிகிட்டேரு நீ வைராக்கியத்தை சம்பாதித்த பிறகு தான் விட சொல்கிறோம் ஆனால் இது விடு ஆதிசங்கர் அவ்வளோ நிர்தாரணம் பண்ணுற விஷயம் இருக்கே அது எங்கேயோ இருக்குது வார்த்தைகளுக்கு வர்ணிக்க முடியல அதனால தான் எல்லோரும் அவரை ஜீனியஸுங்கிற இந்த ஜீனியஸுங்கிற வார்த்தையெல்லாம் சின்ன இதெல்லாம் வார அவதாரம் அவதாரம்ங்கிறது தான் கரெக்ட் சிவாவதாரம் அதனால் இதெல்லாம் நம்ம போனதோ பார்த்துட்டோம் ஸ்துதித்வா நஹி பகவதி கர்மாவை பற்றி எங்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறக்கோ அதை பிரமாணம்னு நினச்சுன்னு விடாதே ஆசை இருக்கிறவனுக்கு தான் கர்மா அப்படி சொல்லி ஆஹா வாயூர்வை க்ஷேபிஷ்டா தேவதா ராகசைவ அது ரொம்ப முக்கியம் ராகஸ்யவ ஆசை இல்லாதவனுக்கு கர்மாவில் பிரவருத்தி கிடையாது ஆசை நான் நல்லா இருக்கணும்னா நீ எல்லாருக்காகவும் நீ இந்த கர்மாவை பண்ணி நீ க்ஷேமமாக இருக்கணும் லௌகிகமாக இகலோகத்தில் வந்து தனம் தானியம் பசும் லாபம் இதெல்லாம் உனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீ உனக்கு சொசைட்டிக்காக கொடுக்கப்பட்ட வேலை தான் இது சந்தியாவந்தநாதி தர்மானுஷ்டானங்களெல்லாம் அதெல்லாம் நீ பண்ணணாமா ஆனால் உனக்கு பரிபூர்ணமாக இச்சை இல்லை பார்த்தாச்சு எனக்கு இதனால் பெரிய பிரயோஜனம் கிடைக்கும் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் இகஸ்வர்க்க போகேஷு இச்சா ராஹித்யம்னா கிடையாது அதுக்குதான் உதாரணம் சொல்கிறார் அதோ கல்வாஹு காமமய ஏவா எயம் புருஷா மனுஷனுக்கு எப்படியாவது எப்போ பார்த்தாலும் இந்த விஷய சுகம் அனுபவிக்கணுங்கிற ஆசை இயல்பர்க் காமமய ஏவா அயம் புருஷா அனுபவிக்கணும் ஒன்றும் பாட்டு கேட்டுன்ருக்கணும் இல்லாட்டி கண்ணால் நினைத்தியா பார்த்துன்னு இருக்கணும் இல்லாட்டி ஏதாவது வாசனைகளை அனுபவிக்கணும் நாக்குக்கு சாப்பிட்டாகணும் இதை மாற்றி மாற்றி மாற்றி ஜென்மா முழுக்க பண்ணிகிட்டுருக்கோம் அதனால் காமமயேவோ அயம் புருஷ ஒன்று ரூப காமாக இல்லாட்டி சப்த காமாக இல்லாட்டி கிராண காமாக இல்லாட்டி ரச காமாக இல்லாட்டி ஸ்பர்ஷ காம அயம் புருஷாக காமமய அது தர்ம காமமோ அதர்ம காமோ அதை பற்றி பேச்சு இல்லை ஏதாவது அனுபவிக்கணுங்கிறது அந்த போக்திருத்துவந்தான் முன்னாடி நிற்கிறது முந்திரி கொட்ட மாதிரி கர்த்திருவமோ ஞாத்திருவமோ நிற்க மாட்டேங்கிறது புரியுறதா இந்த நோவர்ஷிப் டூவர்ஷிப் அண்ட் என்ஜாயர்ஷிப் எல்லோருக்கும் இந்த என்ஜாய் பண்ணணுங்கிறதான் ஆசை ஜாஸ்தியாக இருக்கே தவிர நிறைய நான் காரியம் பண்ணணும் நிறைய படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருக்கிறது இல்லை காரியம் பண்ணுறதே எனக்கு ஆனந்தமாக இருக்குது அதையே நான் என்ஜாய் பண்ணுறேன் படிக்கிறதையே நான் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவான் எத்தனை நேரம் தாங்க படிச்சுட்டே இருப்பீங்க எத்தனை நேரம் தாங்க டியூட்டி பண்ணுவீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க ரிலாக்ஸேஷனாக என்னது சாப்பிட்டு கொஞ்சம் தூங்குறது தூங்குறது இல்லை அதுவும் இல்லை இல்லை இல்லை எங்கெல்லாம் போயிட்டு வாங்கோ போய் ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் அஞ்சு நாள் வேலை செஞ்சாச்சு ஃபாரின்லாம் தானே அஞ்சு நாள் டியூட்டி மெட்டீரியலிசம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ரெண்டு நாள் என்னது என்ஜாய் அவங்க வீட்டில் க வீட்டில் ஒரு இது வச்சுருப்பான் ஒரு கார் வச்சுருப்பான் அந்த கார் மேலே ஒரு போட்டு மாதிரி என்த்தியாக வச்சுருப்பான் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஊரில் தான் பார்த்துருக்கேன் இந்த ஆஸ்திரேலியெல்லாம் சிட்னியிலலாம் பார்த்துருக்கேன் எல்லாம் அது மாதிரி ஒன்று வச்சுருப்பான் அது வச்சுன்னு என்ன பண்ணுவான் கார் எடுத்துகிட்டுருப்பான் எந்த ரோட்ல எல்லாம் அங்கங்கே எல்லாம் கிடைக்கும் இப்படியே சாப்பிட்டுட்டே ரோட்டில் பேசிகிட்டே போகலாம் ஏர்போர்ட்ல எல்லாம் பண்ணுறாங்க பாருங்க எங்கள் கண்ட கண்ட இடத்துலலாம் சாப்பிட்டுட்டு இருப்பான் நம்மள மாதிரி உட்காந்து பிரம்மா இருப்பமாக சொல்லி சாப்பிட போகிறான் ஒன்று ஒன்று அப்போ அங்கங்கே சாப்பிட்றது அங்கே போயிட்டு அங்கே என்ன அதில் போயிட்டு விளையாடு அடி ஸ்கை டைவிங் பண்ணுறது பரமபுருஷார்த்தங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ணிட்டு வருவான் சரி அது அந்த ஊர் அது நம்ம குழந்தைகளுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு இல்லை நம்ம தாத்தா தீட்சிதர் அவர் சோமயாகம் பண்ணார் வாஜய வாஜபயாகம் பண்ணார்னு வாட் அப்படிங்களா அவன் மூஞ்சி பார்க்குற போதே தெரியணுமே அவளுக்கு கேட்கவே பிடிக்கல இதெல்லாம் அது என்னமோ அவங்க அவங்க இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டாக அவங்க ரொம்ப உயர்ந்த வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி நம்மளாம் வந்து ஏதோ எல்லாம் பாவம் இன்னும் அது ஃபண்டமெண்டலிஸ்ட் எல்லாம் புதுசாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கு ஃபண்டமெண்டலிஸ்ட் எங்கேயோ இருக்கா பாவம் எவ்வளோ சயின்ஸ் அட்வான்ஸ்டாக போயின்னு இருக்கு இன்னும் பைத்தியம் மாதிரி இதை உட்காந்துட்டு பஞ்சபாத்திரத்தை வச்சுட்டு மூலையில் உட்காந்துட்டு அது என்னென்ன இன்னொரு விசேஷம் என்னென்னா இந்த ரெண்டுலேயும் இருப்பான் சில பேர் அது ஒரு அது ஒரு குரூப்பு அவன் சொன்னால் தான் அதுக்கு மதி பத் மதிப்பு ஆச்சுருப்பா ஹே சிஇஓ அந்த பெரிய கம்பெனிக்கு ஒரு பெரிய சிஇஓ ஆனால் அங்கே இருக்கிறப்ப பார்த்தா பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுருக்கார் எல்லாம் இதாக இருக்கார் எல்லாம் ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணுறார் எல்லாம் பண்ணின்னு இருக்கார் சா வீட்டுக்கு வந்தவுடனே சாயங்காலம் வந்தோடனே வேண்டலாம் பஞ்ச கச்சம் கட்டின்னு விடுறார் விபூதியை நெத்தியில் பட்டை பட்டையாக போட்டுன்னு விட்றார் உட்காந்து சந்தியாவதம் பண்ணுறார் எல்லாரையும் கூப்பிட்டு வேதமெல்லாம் சொல்கிறார் அப்படின்னு உடனே அதுக்கு இப்போ எங்கேயோ இங்கே ஒரு பிராமணம் எங்கேயோ ஓரத்தில் செஞ்சாலும் வச்சுக்கோங்களேன் அதுக்காவது கொஞ்சம் இதுதான் ஏன்னா அவருக்கு அவர் தெ தெரியாது அவர் ரொம்ப ஓவராக சொல்லிவிடுவார் நீ பித்தளை சொம்பு எடுத்து தான் ஆஃபீஸ்க்கே போகணும்னு சொல்லிட்டாருண்ணா என்ன பண்ணுற ஆமாம் நீ இந்த ஆள்கிட்ட போகப்படாது பாம்பா இவருக்கு நம்ம லெவல் புரியாமல் பண்ணிட்டுருக்கார் நான் இந்த மட்டும பண்ணுறேன்னு சந்தோஷப்படப்படாது அதே நீ இதெல்லாம் எடுத்துன்னு கூப்பிடாது இந்த எவர் சிலர்லாம் தொடப்படாது நீ அதெல்லாம் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறது இப்படியே போயேன் அந்த காலத்தை பிரிட்டிஷ்காரெலாம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டான் பஞ்ச கச்சம் கெட்டு கோட்லாம் போட்டுட்டு டர்பன்லாம் வச்சுட்டு போயிட்டுருந்தாங்க அது ஒரு பீரியடு சொல்கிறேன் சிலதெல்லாம் சொல்கிறது அதாவது ராகஸ்வ பிரவர்த்தகத்துவம் இதுதான் சொல்லணும் அதோ க ம காமயவ ஐயம் இந்த மனிதன் ஆசை மயமாக இருக்கிறான் பார்த்தாலும் அதனால் என்ன பண்ணுறானா ச யதாகமோ பவதி தற்க்கிருது பவதி அவனுக்கு எதில் ஆசை இருக்கோ அதை வில் அதை அந்த வில் பவரை யூஸ் பண்ணுறான் தற்கிருது பவதி அந்த கிரியையில் பிரவர்த்திக்கிறான் எத் கிரத்துர் பவதி தத் கர்ம குருத்தே வில்லை யூஸ் பண்ணுறான்னு அர்த்தம் இந்த இடத்துல கிரத்துகுன்னா வில்னு அர்த்தம் அதை செய்யணும் செய்யணும் செய்யணும் தீவிர இச்சா முதல்ல வர்றது அந்த இச்சை வரும் அப்புறம் என்னது பகவான் சொல்கிற மாதிரி தியாயத்தோ விஷயான் பும்சகா சங்கஸ்தேஷூ உபஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமஹா அப்போ என்ன இருதுன்னா க தர்ம குருத்தே எத்கர்ம தபிசம்பத்தியதே ரொம்ப அழகானது மனிதன் ஆசைமயமானவன் மனிதன் ஆசைமயமானவன் ஆசை மயமாக இருப்பதால் அந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய முயற்சியை வெளிப்படுத்துகிறான் முயற்சியின் மூலமாக செயல் நிகழ்கிறது செயலினால் அந்த பலனை அடைகிறான் இவன் இன்றைக்கி பண்ணால் என்றைக்கோ இந்த பலன் வருது இவனுக்கு பலன் வேண்டான்னு நினைக்கிறபோது பலன் வரும் எல்லாம் விசித்திரம்தான் அது எனக்கு இதெல்லாம் அன்னைக்கு பண்ணினேன் இன்னைக்கு வர வேண்டாம் பகவானே மாற்று நான் வந்துடும் அது கூட பிரதிபந்தமாகிடும் சில சமயம் முன்னேற்றத்துக்கு என்னைக்கோ நான் வந்து இந்த கர்ம கேட்டு சில கர்மாக்களை பண்ணினேன் எனக்கு அதுக்கப்புறம் வைராக்கியம் வந்துடுத்து வைராக்கியம் வந்து நான் இதில் பிரவர்த்திக்கலான்னா அந்த விஷயங்கள்லாம் வந்து நிற்கிறது முன்னாலேண்ணா அங்கே தான் உங்கள் வைராக்கியத்துக்கே சேலஞ்சு நீ வைராக்கியத்தை விருத்தி பண்ணணும் அதெல்லாம் தான் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அத்தது அபிசம்பத்தியது அதுக்கு தான் சொன்னார் அகாமசிய கிரியா காச்சித்து திருஷ்யத்தை நேக அதாவது ஆசை இல்லாதவனுக்கு செயல் செயல் செயலில் நாட்டம் இருக்காது சில சமயம் ஆசை இல்லாட்டால் கூட இந்த ஆசை இல்லைங்கிற தன்மை நல்லா திருடமாற வரைக்கும் கொஞ்சம் வேலை செய்வோம் செய்யணும் எனக்கு வைராக்கியம் வந்துவிடுறதுன்னு வச்சுங்க எனக்கு இதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னாலும் உடனே விட்டுறப்படாது இன்னும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறது எனக்கு குறைஞ்சது ஒரு ஆறு மாதமாக கன்டினியூஸாக தெரியணும் ஏதோ அந்த நேரத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஸ்மசான வைராக்கியம் பிரசூதிகா வைராக்கியம் மாதிரி நான் இனிமேல் முடிவு பண்ணிவிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாள் இனிமேல் காஃபியே சாப்பிட போகிறதில்ல அப்படின்னு ஏன் நான் காஃபியை பற்றி அன்றைக்கி ஒருத்தன் லெக்சர் கொடுத்துருக்கான் அதை கேட்ட உடனே இவன் காஃபியே வேண்டாம்னு விட்டான் இதுக்கு பேர் புராண வைராக்கியம்னு பேர் அதாவது புராண சிரவண வைராக்கியம்னு பேர் அந்த கலா இந்த மாதிரி உன்னியாசங்கள்லாம் கேட்டவுடனே உங்களுக்கு இப்போவே கூட வைராக்கியம் வர ஆரம்பிக்கும் ஆனால் கீழே போகிறதுக்குள்ளே போய்டும் இங்கே போய் அங்கே போய் காப்பிச்சு சொல்லின்னு இதெல்லாம் எங்கே சார் சாத்தியம் அவர் ஏதோ இருக்கார் நம்ம ஒரு லெவலில் இருக்கோம் ஒன்று இப்படிலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு போமே தவிர உடனே எல்லாம் வராது அப்போ அகாமசிய கிரியா ரொம்ப அழகான ஸ்லோகம் இது மனுஸ்மிருதி ரெண்டாவது அத்தியாயம் நாலாவது ஸ்லோகம் அகாமசிய கிரியா காட்சித்து திருஷ்யத்தே நேக கசிய சித்து ஆசை இல்லாதவன் செயல் புரிவதை காண முடியாது எத்யெத்தி குருத்தே கர்ம தத்தத் காமசிய சேஷ்டிதம் எதெல்லாம் நாம் பண்ணுறோமோ அதெல்லாம் ஆசையினால் உண்டு பண்ணப்பட்டது இப்போ இப்பெல்லாம் ஆசிரமத்தில் சுவாமி வந்து கோயில் கட்டுற கோயில் கட்டுறங்கிறது ஆசை தான் என்ன இது நமக்கு செல்ஃப் ஆசையான இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு கேள்வி வரும் அப்போ வந்து என்ன சொல்லுவோம் இதுக்கு நாங்கள் ஒரு நியாயம் நியாயம் சொல்கிறது இது ஆசைங்கிற விடுங்கோ இப்போ இதில் அடைஞ்சிப்போ என்ன போகிறது பெருசாக அம்பாளுக்கு கோயில் கட்டி எனக்கு என்ன போகிறதுன்னா அது அந்த இடத்துல தான் புரிய வைக்கிறது கஷ்டம் இது வந்து என்னென்னா அம்பாளோட ஆஜ்யை அந்த அம்பாளோட ஆஜையை கட்டலைங்கிறது நான் எப்படி புரிஞ்சுக்கிறது கேள்வி வருமா அது எனக்கு தான் தெரியும் என்னோட மனதுக்கு தான் தெரியும் அதை புரிய வைக்க முடியாது லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எதுவுமே வேண்டாங்க சித்பானந்த சுவாமி சொல்லுவார் உன் மனதை காலி செய் அவரோட லாங்குவேஜ் இது அதில் எந்த எண்ணம் தோன்றுகிறதோ அது உன்னுடைய எண்ணம் அல்லது இறைவனுடைய எண்ணம் அது தேவைன்னா பண்ணுவோம் இப்போ பகவான் சொல்கிறான்னு சொல்லி பண்ணிட முடியுமா என்ன சில இதெல்லாம் முடியும் அதெல்லாம் பண்ணோம்னா அதுக்கு ஒரு அதுக்கு நமக்கு ஒரு இன்ட்யூஷன் வரும் இது பாசிபிள் இது நடக்கும் அப்படி நடக்கலைன்னா நமக்கு என்ன நடக்கலைன்னா இன்னொருத்தர் பண்ணிவிட்டு போகிறேன் இப்போ எத்தனையோ கோயிலில் கோபுரம் பாதியில் நிற்கிறது யாராவது வந்து கட்டலையா கட்டிட்டு போகிறான் அப்போ நமக்கு கூட இருக்கிற ட்ரஸ்டீஸுக்கு தான் அது ப்ரஸ்டீஜ் இஷ்யூ இல்லையா நம்ம கூட இருக்கிற ட்ரஸ்டீஸுக்கிட்ட நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இது பாருங்கோ அம்பாள் சொல்லியிருக்கா நான் பண்ண போகிறேன் நடந்தால் அம்பாளுக்கு நடக்கலைன்னாலும் அம்பாளுக்குன்னு உங்களுக்கு சரி எங்களோட ஊரில் என்ன ஒரு மாதிரி பேசுவானு அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்போ உங்களுக்கு ஊரில் ஒருத்தன் பேசுனாங்கிறதுக்காக நான் கோயில் கட்டாமல் இருக்க முடியுமா நீங்க சுவாமி இதெல்லாம் இந்த லெவலுக்கெல்லாம் நாங்கள் இல்லை வி ஆர் ஆர்டினரி ஹியூமன் பீங்ஸ் ஆர்டினரி ஹியூமன் பீங்ஸ் தெரியறேன் பணம் நிறைய சேச்சேத்து உள்ள ஆடி ஆர்டினரி ஹியூமன் பீயிங்ஸுங்கிறேன் ஆர்டினரி ஹியூமன் பீயிங்ஸுன்னா இப்போ ஊரில் நிறைய பேர் பார்க்குறேன் அவன் பா அவன் கூட பாலெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறான்ப்பா நீ பாலில் என்ன தெல்லாமல் கலந்து இன்னும் இப்போ பணத்தை கூட்டுறியே இன்னும் ஆர்டினரி ஹியூமன் பீயிங் திரு அக்கிரமம் பண்ணுறதுக்கு மாத்திரம் தெரியறது அதுக்கு மாத்திரம் ஆர்டினரி ஹியூமன் பீயிங் இல்லையோ எல்லாம் சும்மா நம்மளை நம்மளே சீட் பண்ணிக்கிறது செல்ஃப் சீட்டிங் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் எத்தெத்திக் கர்ம எத்யெத்தி குரு தே கர்மம் இது புதுக்கோட்டையிலேயும் ஓடிகிட்டுருக்கு இப்போ ஸ்க்ரீனில் ஓ இது இல்லையோ ஆமாம் இதுக்கு முதல் கிளாஸ் பரவாயில்லை அப்போ இதை எடுத்து போட்டுவிடு எத் எத்தி குரு கர்ம தத்தத் காமசேஷ்டிதம் இது போன வருஷம் போன வாரம் சொன்னதே தான் நிற்கிறேன் இப்போ அப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ணுறார் சங்கராச்சர் ஒரு கதை சொல்கிறார் ஆதிசங்கரர் ஒரு கதை சொல்ற இமயே காமயேஷக்ரோதயேஷ அந்நியபராணமபீ மந்திர்த்தவாதம் பிராமணியம் அங்கீகர்த்தவியம் உரத்தம் நகு தஷயஸ் பரிஷியுரா மகா தமயோமே தூ நகுஷம் பாபேத்தயிமே பிரோக் மை பிரோக்ணே பிரணம் ப உதாகோ நேதி வாசவ நகுஷோ நேதி தானாக சகசா மூடச்சேதனா ரொம்ப அழகான விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப நாள் படிச்சுட்டே இருந்தால் தான் புரியும் ஹோல் வேதம் இருக்குது வேதத்தில் நிறைய சென்டென்சஸ் இருக்குது எல்லாம் ஃபுல்லாஃப் வாக்கியங்கள் சப்த ரூபாக இதெல்லாம் நமக்கு நாலெட்ஜை கொடுக்குறது அதனால தான் இது சப்த பிரமாணம்னு சொல்கிறோம் நமக்கு நாலெட்ஜ் எப்படி வர்றதுங்கிறத பற்றி தான் சாஸ்திரமே விசாரம் பண்ணுறதுக்கு அதனால தான் பிரமாண சாஸ்திரம்னு நியாயசாஸ்திரத்தை சொல்கிறோம் இப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு அறிவு ஏற்படுறது அப்படின்னு சொன்னால் எப்படி ஏற்படுறது இப்போ நான் என்ன நிறைய பேசிகிட்டே இருக்கேன் பேசிகிட்டு இருக்கிறதுலாம் உங்களுக்கு அறிவை கொடுக்குறதா இல்லையா கொடுக்கறது மறந்து போகுங்கிறது வேறு விஷயம் இப்போவாது அறிவை கொடுக்குறதோ இல்லையோ இப்போ அறிவை கொடுக்குறது ஆக வேர்ட்ஸ்னால நமக்கு நாலெட்ஜ் கிடைக்கிறது அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எதில் இருக்குது எல்லாம் வேதங்களாக இருக்குது இந்த வேதங்கள்லாம் என்னதுன்னா ரிஷிகளுடைய வாக்கியங்கள் ரிஷிகள் எப்படி இந்த வாக்கியங்களை இது பண்ணார்கள் தபஸனால் யா என்னது அன்வை சந்தேவா தபசாஸ்ரமேண வேதமே சொல்கிறது ரொம்ப தபஸ் பண்ணி ஸ்ரமப்பட்டு இந்த மந்திரங்களை எல்லாம் க கண்டுபிடித்தார்கள் அந்த மந்திரங்களிலிருந்து நமக்கு ஞானம் வருகிறது அதனால்தான் வேதத்துக்கு அவ்வளவு மகத்துவம் எல்லாம் ரிஷிகளுடைய வாக்கியங்கள் எல்லாம் என்னது புருஷ புத்தி தோஷ ரகிதானி வாக்கியானி மனிதனுடைய மனசில் இருக்கிற புத்தி புருஷ புத்தி தோஷம் வெறுப்பு வெறுப்பு அதில் நிறைய தோஷம் சொல்லுவாள் எட்டு வகையான தோஷங்கள் இருக்குது நம்முடைய புத்தியில் அந்த தோஷங்கள் எல்லாம் இல்லாததாக வேதத்தை ஏற்றுன்னு அதனால தான் அது அபௌரிஷேம்கிறோம் அபௌரிஷேயம்னால் என்ன அர்த்தம் மனிதனுடைய புத்தியில் இருக்கிற குறைகள் எதுவும் இல்லாத சொற்கள் அந்த வார்த்தைகள்லாம் நமக்கு பயனோடு இருக்குது பிரயோஜனம் இருக்குது அதை கேட்டு அதுபடி நடந்தோமுன்னா நம்ம வாழ்க்கையில் நன்மை இருக்குது அதனால தான் அதுக்கு பிரமாணம் வேதம் வந்து ஒரு விஷயத்தை உபதேசம் பண்ணியிருக்கு அந்த உபதேசத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னுடைய அது என்னிடத்துல அறிவாக மாறுகிறது அந்த அந்த உபதேசம் எனக்கு அறிவு என்ன மாறுது அந்த அறிவு என்ன செயல்களில் தூண்டுகிறது எதை செய்யக்கூடாதுங்கிறதுலையும் என்னை என்னை தடுக்கிறது இதெல்லாம் நீ செய்யாதேன்னு தடுக்கிறது இதெல்லாம் நீ செய்யலான்னு என்னை தூண்டுறது அப்போ நான் அதை வந்து அது பிரமாணம்னா இது ஞானம் ஞானத்தை அது கொடுக்குறது எனக்கு அதனால் நான் அந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கேன் அதில் வந்து இந்த சென்டென்ஸை அக்செப்ட் பண்ணிக்கலாம் accept சென்டென்ஸை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைட்டு கிடையாது அப்படிங்கிறார் அவங்க குரூப் அதாவது இந்த கர்மகாண்டிகளுடைய வாதமே என்னென்னா எங்கள்லாம் ரிச்சுவல் எதுவும் சொல்லலையோ அந்த சென்டென்ஸுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுங்கிறாங்க எங்கேயாவது கர்மாவை போ கர்மபோதக வாக்கியம் இல்லாத வாக்கியம் அப்பிரமாணம் அப்படின்னு விட்றாங்க எங்கேயாவது ஏதோ ஒன்று சொல்லியிருக்கணும் ஜுகோத்தி சொல்லியிருக்கணும் ஜுஹியாத்து சொல்லியிருக்கணும் இல்லாட்டி இது அங்கேருந்து கனெக்ட் பண்ணியாவது இருக்கணும் தியாயத்துன்னு சொல்லியிருக்கணும் முக்கியமாக இவர்களெல்லாம் காய்க்க வாச்சிக்க கர்ம பிரதானவாதிகள் மானச கர்மம் கூட செகண்ட்ரி சும்மா லெஸ்ட்னு நினச்சிக்கோ இந்திரனேம்மா அவ்வளோதான் அவங்களுக்கெல்லாம் ரூபம் இருக்கா இல்லை அதெல்லாம் மீமாசா சாஸ்திரத்துக்குள்ளே போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்களுக்கு எல்லாம் இந்த காய்க்க எப்போ பார்த்தாலும் சாமானை சேர்க்கணும் பிராமணனை கூப்பிடும் உட்காத்தி வைக்கணும் ஹோமத்தை பண்ணணும் தானத்தை பண்ணணும் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை யஜ்யம் தானம் தபஸ் இதையே கடைசி வரைக்கும் பண்ணுறது சாஸ்திரத்துக்கு பிடிக்கல அந்த ரெண்டு சென்டென்ஸ் இருக்குப்பா அதையே நகர்மனா ந பிரஜயாதனே நியாகே நைக்கே அமிர்தத்வமான சுகுனா வி அந்த சென்டென்ஸ் எங்களுக்கு பிரமாணம் கிடையாது எல்லாம் வந்து கர்மா சொல்லியிருக்கிற வாக்கியங்கள் தான் எங்களுக்கு பிரமாணம் அப்பாம சோம அமிர்தாபு எங்கெல்லாம் கர்மா பண்ண சொல்லியிருக்கோ அதுதான் எங்களுக்கு எஜேதா வரணும் ஜுஹோதி வரணும் ஜுஹியாத்து வரணும் இந்த மாதிரி வார்த்தைகள் இருந்தால் தான் நாங்கள் இது அகர்மனான பிரஜையாதனேன தியாகேனேக்கே அமிர்தத்வமான சுகு சென்டென்ஸ் எல்லாம் சென்டென்ஸ் அதை நாங்கள் பிரமாணமாக ஒத்துக்க மாட்டோம் நம்ம என்ன பண்ணுறோம் யார் நம்மன்னா யாரு ஆதிசங்கர் அத்வைத சித்தாந்தத்தில் என்ன சொல்றார் அதுவும் பிரமாணம்தான் இதுவும் பிரமாணம்தான் அது அக்ன திருஷ்டியா அத்தியாச திருஷ்டியா அதுவும் பிரமாணம் ஒன்ஸ் விஷயம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் அதனுடைய லிமிடேஷன்ஸ் புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் இதுவும் பிரமாணம் வைராக்கியம் உள்ளவனுக்கு இது பிரமாணம் வைராக்கியம் இல்லாதவனுக்கு அது பிரமாணம் அதில் நாங்கள் எல்லாத்தையும் பிரமாணமாக ஒத்துக்கிறோம் இதை பிரமாணம் இல்லைன்னு சொன்னே நகுஷனோடய கதி உங்களுக்கு வந்து திட்டுறார் நகுஷன் கதையை சொல்கிறார் இப்போ இது அன்னிய பராணாமப்பி மந்திரார்த்தவாதானாம் பிராமணியம் அங்கீகர்த்தவியம் எல்லாம் ரொம்ப அழகான பாஷியம் அந்நபராணம் அப்படி மந்திரார்த்தவாதானாம் வாத வாதானம்னா சென்டென்சஸ் அதாவது மந்திரங்கள் அதனுடைய பொருள்கள் எல்லாம் எங்கெல்லாம் சொல்லியிருக்கிறதோ அதெல்லாம் பிரமாணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் எங்கெல்லாம் ரிச்சுவல் சொல்லியிருக்கோ அதை மாத்திரம்தான் நாங்கள் எடுத்துப்போம் அந்த உபதேசம் தான் எங்களுக்கு முக்கியம் இந்த அகம்பிரம்மாஸ்மி தத்துவம் அஸ்மி பிரஜியானம் பிரம்ம இது மாதிரி மகா வாக்கியங்கள் இதெல்லாம் சும்மா யூஸ்லெஸ் அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது அப்படி நீங்கள் சொன்னீர்களாம் இதெல்லாம் சுரேஸ்வராஜர் குரூப்பு மண்டல மிஸ்வரர் ஏன் வச்சுக்கோங்க குமாரில் பெற்ற இவங்களாம் அந்த குரூப் பௌத்தர்கள் டோட்டலாக வேதத்தே வேண்டான்னாங்க வேறு யாரும் இல்லை நம்ம அவர் அவர் ஓன் பீப்புள் நமக்குள்ளேயே ஒரு குரூப்னு சொல்லி இந்த வேதம் வந்து ஒரே கன்ஃபியூஸ் பண்ணுறது வேதத்தையே நம்ம விட்டுருவோம் அதனால தான் பௌத்த மதம் ஜெயின மதம் வந்தது வேதம் வந்து பரிஷாக இருக்குது ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸ் எல்லாம் அங்கங்கே கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது இதை பிரமாணமாக வச்சுட்டு லைஃபை நடத்துகிறதுங்கிறதுலாம் சரி வராது ஆகையினாலும் நாங்கள் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் நாங்கள் வேதப்பிரமாணத்தை எதிர்க்கிறோம் ஆனால் அதே சமயம் வாழ்க்கைக்கு வேறு வகையான வழிமுறைகளை கண்டுபிடிக்கிறோம் நம்ம ஊர் நாஸ்திகை மாதிரி பேசலை இவங்க திட்டத்தான் தெரியுமே தவிர புதுசாக ஒன்று கிரியேட் பண்ண தெரியாது இந்த நாஸ்திகங்கள்லாம் இருக்காங்களே இப்போ இங்கே ஊரில் நம்ம ஊரில் இந்த நாஸ்திகர்களுக்கெல்லாம் வந்து க்ரிட்டிசைஸ் பண்ண தெரியுமே தவிர நீ ஒரு கிரியேட் பண்ணி ஒரு அழகான சிஸ்டம் புத்தர் மாதிரி புத்தரை மாதிரி மகாவீரரை மாதிரி நீங்களும் ஒரு அழ அழகான ஒரு ம இதை கிரியேட் பண்ணுங்களேன் மக்கள் மையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கான வாழ்க்கை நெறிமுறைகளை உருவாக்குங்களேன் சும்மா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பண்ணுறவனை ஏன் திட்டின்னு இருக்க அப்படி திட்டுறதா இருந்தால் எல்லாரையும் திட்டு கடவுள் இல்லை இந்த பைபிளை நம்பாதே குரானை நம்பாதே வேதத்தை நம்பாதே ஒன்றுங்க தைரியம் மூணையும் சொல் சொல்கிறதா இருந்தால் போல்டாக சொல்லணும் நீ உண்மையிலேயே ஆண்மகனாக இருந்தால் நம்பாதீர்கள் வேதத்தை நம்பாதீர்கள் குரானை நம்பாதீர்கள் பைபிளை நம்பாதீர்கள் ஆகமங்களை நம்பாதீர்கள் தேவாரத்தை நம்பாதீர்கள் திருவாஜகத்தை நம்பாதீர்கள் அப்படி போல்டாக சொல்லேன் அதுவும் சொல்ல மாட்டேன் சும்மா திட்டின்றே இருப்பேன் நீ திட்டுறதை சொல்கிறதுக்குன்னே ஒரு இப்போ மீடியா உட்காந்துருக்கு அப்போ அதை நீங்களாவது ஒரு வாழ்க்கை முறை இதுதான் நாங்கள் ஒரு புதிய வாழ்க்கை முறையை கண்டுபிடிக்கிறோம் பழங்கால தமிழர் பண்பாட்டை கண்டுபிடிக்கிறோம் சொல் அதுக்கு ஒரு குரூப் ஷேர்ட்டுமே அது கிடையாது அவங்களும் ஃபாலோ பண்ண மாட்டா இது நமக்குள்ளே இன்னும் சில குரூப்பெல்லாம் உண்டு நாங்கள் தமிழிலே எல்லாம் பண்ணுறணும் அப்படியாவது பண்ணப்பா நெல்லுது நாங்கள் வடமொழிக்கு நாங்கள் வடமொழியை ஏற்றுக்கொள்ள முடியாது அயல் மொழிங்கிறான் இங்கிலீஷை தலையில் வச்சுன்னு கொண்டாடுறான் சம்ஸ்கிருதத்தை அயல் மொழிங்கிறான் சம்ஸ்கிருதம் அயல் மொழியாக சம்ஸ்கிருதத்தை இப்போ சொல்லிகிட்டு இருக்கிற வேதம் சொல்கிறவங்க இவங்களாம் அயல் அவர்களாம் இவர் ஏதோ கண்டுபிடிச்சிருக்கார் எதுக்கெல்லாம் சொல்ல பிரமாணம்னு ஒத்துக்க முடியலன்னா அந்த மாதிரி குரூப்பாக போய்விடுறது பரவாயில்ல சங்கராச்சாரியம் இவங்ககிட்ட பேசிட்டு இருக்கார் யார்கிட்ட கர்மக இவர் குமார்ல பட்டர் மாதிரி குரூப்பு மண்ட மண்டனமேஸ்வரர் இந்த மாதிரி குரூப்புக்கிட்ட பேசின்னு இருக்கார் அவரோட காலத்தில் இதெல்லாம் இருக்குது பௌத்த மதம் ஒரு பக்கம் ஜெயின மதம் ஒரு பக்கம் இருக்குது அப்புறம் இவங்க வேதத்தை பிரமாணமாக ஒற்றுக்கொள்ளுகிற ஒத்துக்கொள்ளுகிறவர்களும் ரிச்சுவலிஸ்டிக்காக இருக்காங்க இத்தனை பேருக்கும் சமாதானம் சொல்கிறார் எல்லா உபனிஷத்துலேயும் பார்த்தா தெரியும் பிரம்மசூத்திரமாக இருக்கட்டும் உபனிஷ் பிருகதாரண் உபனிஷத்தாக இருக்கட்டும் இத்தனை மதம் தேகம் பிராணம் அப்பி இந்திரியா புத்திம்ச்ச சூன்யம் விதுஹு ஸ்ரீபாலாந்த ஜடோபமாஸ்துவகமிதி பிராந்தா பிரிஷம்வாதினஹ எல்லா மதத்துக்கும் பதில் சொல்லிட்டுதான் இருக்கும் நல்லா இருக்குது விஷயம் இங்கேன்னு சொல்கிற நகஷனோட கதி உங்களுக்குலாம் வரக்கூடாதுப்பா நாங்கள் எல்லாத்தையும் பிரமாணமாக எடுத்துக்கிறோம் கர்ம காண்டத்தை நாங்கள் பிரமாணமாக அது வந்து ஒரு சம்யோக நியாயம்னு ஒரு நியாயம் இருக்குது மீமாசையில் நீ சகாமமா பண்ணினால் சகாம பலன் நிஷ்காமமாக பண்ணால் உனக்கு விவேக வைராக்கியம் சாதன சதுஷ்டை இந்த பிரமாணத்தை ஒத்துக்கிறதுக்கு இந்த வேதாந்த பிரமாணத்தை ஒத்துக்கணும்னா நாங்கள் வேத பூர்வ பிரமாணத்தை நாங்கள் நெகேட் பண்ணுறது நீ வேதாந்த பிரமாணத்தை நெகேட் பண்ணுற வேதபூர்வ பிரமாணத்தை ஒத்துக்கிற இதெல்லாம் உங்களுக்கு அப்படி இருந்தால் தான் புரியும் இப்படிலாம் சொன்னாங்களா சுவாமின் நான் உங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா ரெண்டுமே தெரியாத போது என்ன சொல்கிறது அவங்க என்ன சொல்லிட்டாங்க வேதத்தை ரெண்டாக பிரிக்கக்கூடாதுன்னு விட்டான் இது வந்து வேத பூர்வம் வேதாந்தம்னு பிரிக்கிறதையே நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் தெலுங்கானா ஆந்திரான்னு பிரிக்கப்படாது நாங்கள் அதை ஒத்துக்கவே முடியாது வேத பூர்வத்தையும் வேதாந்தத்தையும் பிரிக்கிறதுக்கே நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் வேதம் வந்து சமஸ்தமும் ஒரே புஸ்தகம்தான் அதில் பூர்வ பாகம் உத்தர அதெல்லாம் கிடையாது அந்த பாகமெலாம் கிடையாது ஆனால் வேதத்தில் எங்கெல்லாம் வேதத்தில் இருக்கிற வாக்கியமெல்லாம் இருக்குது எதை பிரமாண அர்த்தவாதம் அணுவாதம் குணவாதம் இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் இருக்குது இந்த சென்டென்ஸில் எல்லாம் வந்து நாங்கள் எங்கெல்லாம் ரிச்சுவல் சொல்லியிருக்கோ அதுக்கு மாத்திரம்தான் நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் மற்ற வாக்கியங்களை அதுக்கு சப்போர்ட்டாக கொண்டு வருவோமே தவிர இதை நீங்கள் தனியாக பிரித்து கர்மகாண்டம் வேற ஞான காண்டம் வேறேன்னு சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிறது அவர்களுடைய வாதம் அதனால்தான் சங்கராச்சாரர் எங்கே பாருங்கள் விஷ்ணு சாஸ்திர வாஷத்தில் தெய்வத்தம் தேவத்தானாஞ்ச பூதானாம் யோஜய் பிதா அங்கே வந்து இதை சொல்லின்ட்டுருக்கார் அதனால் நான் எப்படி பாருங்க அத்வைதிக்கு எல்லாத்தையும் ஒத்துருவோம் ஃபார் சித்த சுத்தி சித்த ஏகாகிரதையை சொல்லிவிடுவான் ஆனால் அவர்களுக்கு தான் அத்வைதம் அலர்ஜி இந்த துவைத்திகளாக இருக்கட்டும் அது சைவ சித்தாந்திகளாக இருக்கட்டும் வைஷ்ணவ விசிஷ்டா துவைத்திகளாக இருக்கட்டும் இவங்களுக்கு தான் இதை கண்டா அலர்ஜியே தவிர நமக்கு அதில் அலர்ஜியெல்லாம் இல்லை அது ஒரு லெவல்னு ஒத்துனுட்டோம் தாராளமாக நீ நாமம் போட்டுக்கோ இன்னொன்னா பண்ணிக்கோ பூஜை பண்ணு ஆனால் வந்து நீ சொல்கிற சித்தாந்தம் அல்டிமேட் கிடையாது எங்கள் கட்சி படி ஆனால் உங்கள் சித்தாந்தம் எங்களுக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோன் எங்கள் சித்தாந்தம் உனக்கு செஃ ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இல்லையே எங்கள் சித்தாந்தம் அல்டிமேட்டாக இருக்குது உங்கள் சித்தாந்தமே அல்டிமேட் சித்தாந்தம் நீ சொல்கிறது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் உங்கள் சித்தாந்தம் ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கிற சித்தாந்தம் நாங்கள் ஒத்துக்கிறோம் இப்போ யார் பாருங்க இப்போ வந்து இதுதான் சொல்கிறார் அந்நியபராணமா மந்திரார்த்தவாதானாம் பிராமணியம் அங்கே போராடுறார் சங்கராச்சாரியார் அதாவது இந்த வேதத்தில் சித்த போதகமாக இருக்கிற வாக்கியம் தத்துவம் அசி பிரஜானம் பிரம்ம அகம் பிரம்மா அஸ்மி வேகப்பட்ட ஸ்ருதி வாக்கியங்கள் இருக்குது இதோ சின்னது பேருக்கு இது நாலு இத்தனை வாக்கியங்களுக்கும் நீங்கள் பிராமாண்டியம் கொடுக்கணும் இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது எப்படி ரிச்சுவல்ஸுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீடோ அதே மாதிரி அகம்பிரம்மாஸ்மி ஜானத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அகம்பிரம்மாஸ்மி ஜானத்துக்கு மோட்சங்கிற பலன் இருக்குங்கிறத அங்கீகாரம் பண்ணித்தான் ஆகணும் நாங்கள் ஒத்துக்கிறோம் பிரம்மன் வேறு பிரம்மதாசன் வேறேங்கிறது அது ஒரு லெவல் பிரம்ம जीव பிரம்மஜீவ भिन्नम ஒத்துக்கிறோம் அதுவும் ஒரு லெவல் ஆனால் பாரமார்த்திகம் கிடையாது வியாபாரிக்கும் அவங்களுடைய முக்கியமான சித்தாந்தம் நமக்கு வந்து ஆபேட்சிக்கும் ரிலேட்டிவ்லி ஓகே நாட் அப்சல்யூட் ரொம்ப அதுக்காக வேண்டிய அவன் இவனு பிரிக்கிறது இல்லை நம்மளை பொறுத்த நம்ம சி சித்தாந்தப்படி அவனும் பிரம்மன் அவன் என்ன சொல்கிறான் நான் பிரம்மன் இல்லை ஜீவன் நீ நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து பெருமாளுக்கு தாசன்னா சொல்கிறேன் நீயும் பெருமாள் நானும் பெருமாள் நீயும் நாராயணன் நானும் நாராயணன் அப்படிங்கிறோம் நம்ம அவன் சொல்கிறான் இல்லை நீயும் ஒரு ஜீவன் அல்ப ஜீவன் நானும் ஒரு அல்ப ஜீவன் நம்ம ரெண்டு பேரும் நாராயண தாஸ் சிவதாஸ் கிருஷ்ணதாஸ் ராமதாஸ் தேவிதாஸ் அப்படின்னு சொன்னால் நாங்கள் விவகாரத்தில் ஒத்துப்போம் பாரமார்த்திகமாக ஒத்துக்க மாட்டேன் இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இது தான் அது ஆச்சாரிய சொல்கிறார் தேஷாம் அப்பிராமணிய இதெல்லாம் நம்ம இன்னும் டீட்டெயிலாக இதெல்லாம் மகாபாரத்தில் வர்ற கதை அப்பிராமிய கதனேன உரகத்துவம் இது அப்புறம் இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னான் நரக நகூர் நகுஷன் அவன் பாம்பா போனான் ஞாபகம் வச்சுக்கோங்கோங்கிறார் அப்படின்னு அவர்களுக்கு முன்னாடி அதுக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டார் அப்போ இந்த நகு நகுஷன் வந்து பாம்பாக போனான்னா எப்படியா பாம்பாக போனான் அது சொல்லு அந்த நான் பிரமாணமாக ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னதுனால நகுஷன் பாம்பா உரகத்துவம் பிராப்தவான் உரகான்னா பாம்பு உரசா கச்சதி இது உரகா அப்படியே ஊர்ந்து போகிறது இல்லையா மார்பால் உரசின்ண்டே போகிறதான் அதனால் பேர் உரகஹான்னு உரகஹா உரகா பாம்பு ஒரு கதை சொல்கிறார் ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார் எட்டாவது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிக்கிறார் இது வந்து மகாபாரத்தில் இருக்குது ரிஷயஸ்து பரிசிராந்தா பாஹ்யமா அநாதுரா பாஹ்யமா அநாதுராத்மனா தேவ ரிஷயோ மகாபாகா மகாபாகா ததா பிரம்ம நகுஷம் பாபச்சேதம் எயிமே பிரம்மணா புரோக்தா மந்த்ராவை பிரோக்ஷணே கவாம் நானும் இதை கொஞ்சம் பார்க்கணும் இது ஃபுல்லாக மகாபாரத்தில் பார்க்கணும் இது ஏ தேர்திரமாணம் பவத்த உதாஹோ நேதி வாசவ நகுஷோ நேதி தானாக சகசா மூடச்சேதனா இந்த வந்து காண்டெக்ஸ்ட்டு நன்னும் விரிவாக பார்த்து சொல்கிறேன் இப்போ என்னென்னா இந்த நகுஷன ரிஷிகளெல்லாம் பல்லக்கில் சுமந்துன்னு போகிறார்கள் அங்கேருந்து கதையை சொல்கிறேன் அவன் வந்து அவங்கள சுமந்துட்டு போக வேண்டிய நிலைமை இவங்களுக்கு சொல்கிறார் துராத்மனா வாக்கியமானா இந்த துராத்மா நகுஷன துராத்மாங்கிறார் துராத்மனா ரிஷயஸ்து பரிசிராந்தாக இந்த ரிஷிகள் அவனை தூக்கிணும் அவன் பண்ணியிருக்கிறதோ கொஞ்சம் முன்னியும் பண்ணியிருக்கான் அவனை தூக்கிட்டு போகிறார்கள் தூக்கிட்டு போகிற அவங்களுக்கு டயர்டாகிடுது பரிசிராந்தாக பிரம்ம ரிஷிகள் தேவரிஷய மகாபாகா ததா தே பிரமரிஷையோ அமலாக தேவரிஷிகள் எல்லாம் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கான் சில சமயம் வந்து சில சுவாமிகள்லாம் வந்து மினிஸ்டர்ஸோடு போகின்றிருக்கே அப்படி வருது இல்லையா சூழ்நிலையில அது மாதிரி மகாபாகா அமருஷா பப்பிரச்சுசம்சயம் தே தூ நகுஷம் பாபச்சேதம் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டார்கணும் அவன் பாப புத்தியோடு இருக்கிற அந்த சம்சம் அவன்கிட்ட கேட்டான் அதாவது இப்படிலாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கேன் எய்மே பிரம்மணா புரோக்தா மந்திராவை புரோக்ஷனே கவாம் ஏத்தே பிரமாணம் பவத்தை உதாகோ நேதி வாசவ இந்த மாதிரி இப்படி வேத சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அதோ இந்த கதையை நான் அப்புறம் படிச்சுட்டு விவரமாக சொல்கிறேன் நான் அந்த கதையை படித்து வச்சுக்கல அது நகுஷனுடைய கதை மகாபாரத்தில் இருக்குது நமக்கு கதை சொல்கிறதே பழக்கம் இல்லை கதை சொல்கிறது பழக்கம் இருந்தால் நல்லது தான் சரசமயம் அதனால் கதை சொல்கிற பழக்கம் இல்லை ஆஹ் எய்மே பிரம்மணா புரோக்தா மந்த்ராவை புரோக்ஷனே கவாம் ஏதோ பசுமாடோ ஏதோ ஒரு விஷயத்தில் சொல்கிறாங்க ஏத்தே பிரமாணம் பவதா இது பிரமாணமா உத ஆஹோ நேத்தி வாசவ இது பிரமாணம்னு சொல்லுவியா ஒத்துப்பியா இல்லையா அப்படின்னு அவர்கள் கேட்டார்களாம் அவங்ககிட்ட தேவலோகத்தில் வசிக்கிற அந்த நகுஷன்ட்டு நகுஷோ நேத்தி தானாக அதெல்லாம் பிரமாணம் இல்லை அப்படின்னு சொன்னானா சஹசா உடனே சொன்னானா எதனால் எப்படின்னா மூடச்சேதனகா கொஞ்சம் கூட திங்க் பண்ணாமல் அதுக்கெல்லாம் பிராமணியம் கிடையாது பிராமணியம்னா என்ன அந்த சென்டென்ஸெல்லாம் நாம் வந்து நாலெட்ஜாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நான் எத்தனையோ இருக்கேன் என் வார்த்தை எல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ள ஞானத்தை கொடுக்கறதுங்கிறத நீங்கள் எழு இதெல்லாம் ஒத்துக்க முடியாது சுவாமி எங்கள் லைனே தனி அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏத்தே பிரமாணம் பவத்தை உதாகோ நேத்தி வாசவ நகுஷோ நேத்தி தானாக சகசா மூடச்சேதனஹா அப்போ உடனே ரிஷிகள்லாம் சொல்லுகிறார்கள் என்ன இப்படி பேசிவிட்டியே அப்படின்னு அதுதான் கதை அடுத்த அடுத்த வகுப்பில் நான் இதை பற்றி சொல்கிறேன் நமோ அஸ்வநந்தாய சஹசிரமூர்த்தையே சஹசிரபா நமோ அஸ்வநந்தாய சஹசிரமூர்த்தையே சகசிரபாதாட்சிசிரோருபாஹவே சகசிரநா புருஷாய சகசிரகோட்டியுகாரிணே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தை என்றும் வாழி शांति शांति हरि அன்பர்வாழி பராப்பமே ஓரி ஓவிந்தனீனாஜி